சுவயரூதி அருணகிரதரனு வண்ணரனு குமராமரு ஜய மருணம் மயூராதி மகூடம் மனோகாரிதேம் மகச்சிகேகம் மகீதேவம் மகாவேதாவம் மகாவாலம் பஜேலோகாலம் பள்ளி தேவசனா காந்த ஸ்மரணம் ஜெய ஜெய சுப்பிரமணியோ முருகா முருகா முருகா முருகா முருகா முருகா முருகா முருகா முருகா முருகா முருகா முருகா முருகா முருகா முருகா முருகா முருகா இன்றைக்கு உண்டான இன்னைக்கு உண்டான பாசுரம் இருபத்தி இருபது உண்டான பாசுரம் இருபது சிவஜானத்தை உபதேசிக்கக்கூடிய உபதேசி பவனை பத்தி பாடக்கூடிய பாசுரம் இது வந்து அவருக்கு பண்டுகார் அருணகிரிநாதருக்கு பண்டுகார் நமக்கு பண்ணா நமக்கு பண்ணுவார் அந்த ஞானஸ்கு பண்ணுவார் அரிதாகி அமைப்பொருளுக்கு அடியேன் உரிதா உபதேசம் உணர்த்தியவா விரிதாரண விக்கிரமவேள் இமையோர் புரிதாரகனாக புரந்தரணே அரிதாகி அமைப்பொருளுக்கு அடியேன் உரிதா உபதேசம் உணர்த்தியவா விரிதாரண விக்கிரமவே எளிமையோர் புரிதாரகனாக புரன் தரணி சிவஜானத்தை உபதேசிப்பூடிய உரிதா உரிதாகிய மெய்ப்பொருள் சிவஜானம் அதாவது பிரம்ம ஜானம் ஆத்ம ஜானம் பரமாத்ம ஜானம் அப்படின்னு சொல்லப்பட்ட மிக அரிய அரிய விஷயம் உணர்த்தல்ல அறிவுத்தல் சொல்றதில்லை உணருமாறு செய்வதில் அதுதான் அல்டிமேட் ஸ்டேஜ் கடைசி ஸ்டேஜ் நம்முடைய ஹிருதயத்தில் இருக்கக்கூடிய அந்த ஜீவன் அதை ஜீவனுக்குள்ள அந்த பரமாத்மா இருக்கார் ஜீவனுக்குள்ள இருக்கார் அதை உணர்மாறி செய்தார் அதாவது என்னைக்குமே அழியாமல் இருக்கச் செய்தார் அது வந்து அமரத்தம் இதுதான் அப்படின்னா அர்த்தம் இந்த ஜீவன் இந்த அதாவது என்ன ஜீவபோதம் சொல்லுவார்கள் இந்த ஜீவபோதமா இருக்கிறத சிவபோதமா பண்ணவர் யாரு ஒரு கஷ்டமும் பண்ணல ஒன்றும் பண்ணல அவர் அதை வந்து முருகப்பெருமான் அவர் அப்படி அனுகிரகம் பண்ணி போயிட்டார் அப்படின்னா அவர் எந்த ஒரு சிரமமும் கஷ்டமும் இந்த நிலை அடைவதற்கு ஒன்றும் கேட்கலை பேசலை செய்யலை ஒன்றும் பண்ண செய்யலாம் அவர் பண்ணதெல்லாம் வாழ்க்கையில் தடுக்கி விழுந்தார் ஆனால் அதனால் ரொம்ப கஷ்டப்பட்டார் வருத்தப்பட்டார் அவர் உபதேசம்லாம் வந்தது மந்திர உபதேசம் வந்தது முருகனை வழிபாடுன்னு சொன்னார் அப்படி எல்லாம் விஷயம் தெரியும் இருக்குது இருந்தாலும் செய்த தவறுக்கு ஒரு பிராயச்சித்தமாக அந்த திருவண்ணாமலை கோபுரத்திலும் கீழ் விளர்ற போது அப்போ முருகன் தாங்கி பிடித்து ஆட்கொண்டும் அவர் மூலமாக நம்மையெல்லாம் திருத்துவதற்காக பண்ணார் அப்போது நிறைய ஒரு உபகாரம் பண்ணுக்கார் கடவே சொல்லிட்டேன் சும்மா இது சொல்கிறேன் அடுத்தது நாக்கில் வந்து இது பண்ணார் உபதேசம் பண்ணார் ஷடக்ஷரன் உபதேசம் ஏற்கனவே அப்புறம் மெய்ப்பொருள் உணர்த்தியவான்னு சிவக்யான உபதேசம் பண்ணுக்கார் திருப்புகழ் பாடுன்னு சொல்லியிருக்கார் வயலூரில் மறுபடியும் பாடுன்னு சொல்லியிருக்கார் இதெல்லாம் இங்கே வந்து அனுபவத்தில் அந்த ஆத்மா ஆனந்த அனுபவத்தில் நம்ம அந்த ப்ராசஸ் சொன்ன கந்தனை அடைவிப்பதற்காக கந்தனை அடைந்து அனுபூத்தி அடைவதற்காக கந்தனால் உபதேசம் பண்ணப்பட்டு கந்தனிடம் அந்த உபதேசத்தை அடைந்து அந்த கந்தனிடமே அப்படியே அங்கேயே சேர்ந்துட்டார் அப்போ கிளியாக இருக்கிற போதோ கிளியாக இல்லாத போதோ முன்னால் இருந்தாலும் அந்த அனுபூத்தி அடைவதற்கு முன்னாலும் அப்போவும் அடைந்த அடைந்த போதும் அடைந்த பின்னும் அவர் பாடிய இந்த கந்தன் அனுபூத்தியும் அப்படியே உயர்ந்த விஷயத்தை சொல்வதால நமக்கு அதை பற்றி தான் ஒரு சிந்தனை இப்போ ஏற்கனவே அடியன் சொன்ன எந்த காஞ்சி மடத்தில் இருந்த இந்த காஞ்சி குரு மகேந்திர சரஸ்வதி அவர் வந்து உபதேசம் அவரால் அந்த சராசிவ பிரம்மே என்றால் அவர் சன்னியாசம் வாங்கலை அவர் அந்த மடத்துக்கு குருவாக இல்லை அவர் சிஷ்யராக இருந்தார் அவர் வந்து ஆத்ம ஜியானம் இருக்கிறவர் தான் அதாவது வேறு சாஸ்திர ஜானம் இருந்தவர் அவர் அப்போ வந்து சும்மா இருக்க மாட்டியா அப்படின்னு சொன்ன உடனே அப்படின்னு அந்த சராசிரமே என்று சொன்ன உடனே அவர் மனுத்துக்கு போயிட்டார் அதுவே அவரை கொண்டு அந்த தியானத்தில் சமாதியில் கொண்டு போய் காவேரி கரையில் இருந்துட்டு காவேரி வெள்ளம் அப்படியே மேலே போய் மண்ணுக்குள்ளேயே இருந்தார் பல மாதங்கள் அவர் அடைந்து விட்டார் அந்த ஆத்மா விலாசம் சொல்கிறார் ஆத்ம பக்தி விலாசம் ஆத்ம ஜான் விலாசம் அது வந்து எப்படி இவர் அனுபூதி அது மாதிரி அது எப்படி அவர் பண்ணாலோ அது மாதிரி இது அப்போ எந்த உயர்ந்த நிலையில் இருக்கார் அதனால் கடைசி வரைக்கும் இதே சொல்லிட்டு இருப்பேன் ஏன்னா அப்படி ஞானஸ்கன் அவர் அருணகிரநாதருக்கும் ஏகமாக ஒரு அவர் ஒரு கஷ்டம் படவில்லை அவர் அடைந்த ஒரு அனுபூதியை தான் நமக்கு இப்படியெல்லாம் கொடுத்துருக்கார் அதை வச்சு நம்ம வந்து நம்ம என்ன பண்ணலாம் இதை பாடி கேட்டு பா என்ன மாதிரி கேசா இருந்தேன்னா இதோ முடிஞ்ச வரைக்கும் இதை வந்து சீல் மாதிரியாவது பாடி அதை அடைய முடியும் எப்பொழுதும் சிவஜானத்தையும் அவனுபதேசம் பண்ணினால் ஞானஸ்கந்தனாக இருக்கிறதுனால அதனால் அப்படிப்பட்ட இமையோர் புரிதான் அமராவதி நகர் அதுக்கு தா தாரகம் அதுதான் இமையோர்புரி தாரகம் அதை வந்து ஆதாரமாக இருக்கான் தாரகம் அதை வந்து தா தரிக்கிறார் அவன் நாகா நாகபுரம்ங்கிறது தான் தேவர்களுடைய புறமான இந்திரப்பட்டனம் அதுக்கு வந்து புரந்தரன் சொன்னாலோ இந்திரன் அதுக்கு தலைவனாக இருக்கான் அப்படி இல்லை நாகபுரந்தரனேன்னு சொன்னதுனால அந்த இந்திரலோகத்திற்கு அமராவதி நகருக்கு ஒரு சே இதாக சேனாபதியாக இருக்கான்னு காட்கிறான் நம்ம முருக அப்படியும் உணருமாறு செய்ததுதான் இங்கண்டான விஷயம் மெய்ப்பொருள் உணர்த்தியவா மெய்ப்பொருள் அடியனுக்கு உணர்த்தியா அதுதான் சொல்றாரு அவர் சத்தியமான விஷயம் அப்படி உபதேசங்கிறதே இதுவே போரும் ஒரு சிவபெருமான் அந்த திருப்பரந்துரையில அவர் இருக்கிற போது சிவனடியார் கோலத்தில் அப்படி இருக்கார் பிராமண வேஷத்தில் நம்ம மாணிக்கவாசர் வந்து ஒரு நமஸ்காரம் பண்ணாப்புறம் தட் பட்டுன்னு தன்னுடைய பாதத்தை தலையில் வச்சு அப்போது அப்படி அவருக்கு அனுகிரகம் பண்ணிட்டார் அதுக்கப்புறம் அவருக்கு வந்து சிவஜானம் பிறந்தாச்சு எல்லாம் ஆயிடுத்து அதுக்கப்புறம் அவ்வாழ்க்கையை அந்த கஷணத்துலேயே மாறி போடுத்து அந்த கோல அந்த கோவிலுடைய திருப்பனை செய்தார் எல்லாம் பண்ணிறதுக்கப்புறம் நிறைய பகவான் அனுகிரகம் இருக்கார் அவர் பாடிய திருவாசகம் எப்படி வந்து பரமேஸ்வருடைய அப்ரூவல் அதாவதுடைய அனுகிரகம் பெற்றதோ அப்படி இந்த அனுபூத்தியும் முருகனுடைய அனுபவ அனுகிரகத்தை பெற்றது அருமையான சிவஜானத்தை எனக்கு உரியதாக உபதேசம் செய்தவனே விரிந்து தாங்கக்கூடிய அந்த பொறுப்பையும் வெற்றி வேலையும் கொண்ட ஏ முருகா அமராவதி நகரத்தினுடைய வெற்றிக்கு ஆதாரமானவனே தேவர்களுக்கு தலைவனே உன்னுடைய கருணையே கருணின்னு அப்படி போற்றி நாம் பார்க்கக்கூடிய விஷயத்தில் நேற்றுக்கு பார்த்த ஒரு இதில் பா அந்த பாசுரத்தில் வடிவம் தனமும் மனமும் குணமும் குடியும் குணமும் குடி போகிறவாய் அடியந்தமிழா அயில்வேல மிடியொன்று பாவி வெளிப்படினேன் அதாவது அனுகிரக வறுமை பக்தி ஞான வறுமை அனுகிரக அருள் அருள் வறுமை அப்போ அது வந்து நமக்கு வராமல் இருக்கணுங்கிறது சொல்கிறதுன பெரியவர்கள் என்ன கேட்பார்கள் ஒரு ஆறு வயசு ஆயிடுச்சுன்னா அதுக்கு எல்லோருமே அனாயாச எந்த ஒரு வியாதி இல்லாமல் கடைசி வருக்கி இருக்கணும் தேகீன ஒத்தட்டமோ எதுவும் கேட்கக்கூடாது அப்படி இருக்கணும் பாருங்கள் அப்படி பார்ப்பார்கள் அனாயாசின சாகுஜ்ஜியம் வினா தேய்னீன ஜீவனம் தேகமே கிருப்பையா ஸ்கந்தா கௌபா பக்தி அசந்தனாடியான வந்து பிரார்த்தனை ஒன்று உண்டும் இன்சிடெண்ட்லி எனக்கு குலதெய்வமே நிண்டபாணியாக இருக்கிறதுனால அது வந்து இது ரொம்ப சௌரியமாக எனக்கு வந்து சர்வசாதாரணம் அது உண்டும் அநாயாசேன மரணம் தான் இருக்குது கண்டிப்பாக இந்த சரீருக்கு மரணம் உண்டும் அப்போது சாயுச்சியம் அதுதான் கேட்பது இப்போ வந்து இவர் என்ன கிடைத்தார் நம்ம அருணகிரியார் அழைந்தர் இல்லையா அனுபூத்தி அதுதான் அதுதான் சொல்கிறோம் அசாயுத்தம் அநாஜாசேன சாயுத்தியம் வினா தைரியன ஜீவனம் இதுதான் தேகி என்ற ஒத்தரட்டம் கேளுக்காமல் இருக்குது தான் வினா தைரியம் தெய்வம் தெய்வமே கிருப்பையா ஸ்கந்தா அவற்றை பிரார்த்தனை பண்ணும் பக்தி அதினிக்கிறான் பக்தியை கொடுறாப்பா அந்த பக்தி வறுமை இல்லாமல் இருக்கிறது ஞான வறுமை இல்லாமல் இருக்கிறது அருள் வறுமை இல்லாமல் இருக்கிறது அனுகிரகம் பண்ணுறா அப்படின்னு கேட்குறாப்பில் இருக்கும் அப்படின் எல்லாருக்காகவும் உலக லோகக்ஷேமத்தை போன பாசுரம் இருந்தது இந்த பாசுரம்னா அரிதாகி அமைப்பொருளுக்கு அடியேன் உரிதா உபதேசம் உணர்த்தியவா விரிதாரன விக்கிரம வேள் இமையோர் புரிதாரகனாக புறந்தரனே அப்படி இங்க சொல்றதுல விரிதாரணனா விரிந்து பறந்து அப்படி கெட்டியா உறுதியா இருக்கக்கூடியவனே விக்கிரமனா மிகுந்த வலிமை கொண்டவனே வேள் அதாவது எல்லாராலும் இதானா அது வேல் இல்லை லானா வேள் எல்லோராலும் விரும்பப்படுகின்றவன் இனையோர் புரிதாரக இந்த தேவர்கள்லாம் இருக்க வஸ்தாலமான அந்த அமராவதி பட்டணம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருகத்தினுடைய தரிக்கக்கூடியவனை அல்லது தேவர்கள் விரும்பக்கூடிய பிரணவ வஸ்துவன் பிரணவ வஸ்து தான் பரம பரமாத்மா அவர் தான் ஞானஸ்கந்தன் நாகபுரந்திர தேவர்கள் லோக்கத்தை தாங்கக்கூடியவனை அதை காப்பாற்றக்கூடியவனே அரிதாகி இந்த அடைவதற்கு அரிதாக இருக்கையும் மெய்ப்பொருளுக்கு உண்மை பொருளை பெறுவதற்கு அடியன் உரிதாக அடியனுக்கு நான் தகுதி ஆகும்படி உபதேசம் உணர்த்தியவாம் அப்போ உபதேசத்தால் உணர்த்தினார் ஸ்கந்த அப்படி அனுகிரகம் பண்ண அந்த அனுகிரக சக்தி இருக்க அது ஆச்சரியமானது அனுகிரக வறுமையைத்தான் போன பாசத்துல பார்த்தோம் அனுகிரகம் அந்த சக்தியை பத்தி ஆச்சரியத்தை சொல்லி இவர் கிடைச்சது இவரை கிடைச்சது நம்ம பாடின அர்த்தம் நமக்கு செய்வார்னு அர்த்தம் நம்ம வந்து நமக்கு அவருக்கு கிடைச்சது அருண் நமக்கு கிடைக்கல இல்லை ஆனா நம்ம பாடினா கந்தனுடைய கிருப்பையால கிடைக்கும் அப்படின்னு வைத்துக் இந்த இதுல ரொம்ப கீவேர்டு என்னன்னா இந்த மெய்ப்பொருள் உணர்த்தியவான் இருக்கு இல்லையா இதைத்தான் நான் அடியன் வந்து விடாமல் சொல்லிண்டே வந்தேன் அந்த பரமாத்மா கடவுள் இறைவன் உண்மை பொருள் சத்தியமான வஸ்து அதுதான் சத்தியங்கிற வார்த்தையால் முன்னே சொன்னோம் சத்தியம்னாலே இறைவனைத்தான் குறிக்கும் அப்போ மெய்ப்பொருள் அதுதான் சத்தியமான வஸ்து இந்த மெய்ங்கிறது சரீரம் இல்லை மெய்ங்கிறது சரீரில் அதுதான் தப்பான விஷயம் அந்த சரீரத்துக்குள் உறைந்திருக்கக்கூடிய ஜீவனுக்குள் இருக்கக்கூடியவன்னா அந்த பரமாத்மா பிரம்மம் அது பேர் ஊரு குணம் தன்மை எதுவும் இல்லாத எப்பொழுதும் இருக்கக்கூடிய இறைவன் பொருள் கடவுள் அதை உணர்த்தியவர் உணர்த்தியிருக்கார் அந்த அதுதான் ரூபத்தோட அதாவது உருவத்தோடு இருக்கக்கூடியது அருவமாக இருக்கக்கூடிய அந்த இறைவன் உருவமாக கந்த அலங்காரத்தை பார்த்தோம் இல்லையா அங்கு உதித்தனும் உலகம் உய்ய வேணும் அப்படிப்பட்ட ஒரு முகமாகவோ ஆறு முகமாகவோ இருந்து அந்த அருணகிரன் அதற்கு உணர்த்தியிருக்கார் அதாவது அப்பிரம்ம ஜானத்தை அவருடைய ஜீவனுக்குள்ளே இருக்கக்கூடியவர் உள்ளுக்குள்ளே இருந்தே அவர் உணர்த்தியிருக்கிறார் வெளியிலிருந்து அனுகிரகம் பண்ணது ஒண்ணும் சும்மாயிரு சொல்லற அதுக்கப்புறம் தன்னுடைய ஞான சக்தியால் ஞான வேலாயுதத்தால் நாக்கள் அவருக்கு அனுகிரகம் பண்ணது போய் வயலூரில் பாடுன்னு சொன்னது இப்போது திருப்புகள் பாடுன்னு சொன்னதா ஒண்ணும் கிருதயத்திலிருந்து ஞானத்தை அப்படியே உணர்த்திருக்கிறார் அப்படின்னா அவருக்கு பண்ண அனுகிரகம் சொல்லவே முடியாது அதை இந்த இவ்வளவு பாட்டுகளில் பார்த்துக்கணும் மூணு இடத்துல மெய்ப்பொருள் உணர்த்தியவான்னு அந்த அனுபவத்திலும் எட்டாவது பா பாசுரத்துல அமர்வம் பதிகேள் அகம் ஐ பிரமம் கிட மெய்ப்பொருள் பேசியவாம் இல்லையா அந்த பிரமம் கிடமைப்பொருள் பேசியவா பதினொன்னாவது பாட்டுல கூகா இணையன் கிளைகோடி அழ போகா வகை மெய்ப்பொருள் பேசியவா இரவராறு பாட்டு இந்த பாட்டில அரிதாகிய அமைப்பொருளுக்கு அடியேன் உரிதா உபதேசம் உணர்த்தியவா அப்படி மூணு இடத்துலையும் அவருக்கும் உபதேசம் பண்ணதை ரெக்கார்டு பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணிட்டார் நம்ம அருணகிருநாதர் அப்போ உண்மைங்கிற வார்த்தையோட மெய்ங்கிற வார்த்தைக்கும் அதிக சக்தி வலுவிருப்பதனால மெய்ப்பொருள் அதான் மீ பொருள்னா சத் ப்ரம்மம் பரமாத்மா உண்மைங்கிறதுனால இருக்கிறதுன்னு குரு பொருளுக்கும் தனித்தன்மையாக இருப்பது அப்படி காமிக்கிறான் அப்போது இந்த விளக்கத்தை உங்களுக்கு நிறையெல்லாம் வரும் முன்ன பின்னா மாற்றி மாற்றி சொல்ல வேண்டியிருக்கும் இதனுடைய அர்த்தம் என்ன பொழிப்புரை விரிந்து பரந்த உறுதி கொண்டவன் பேராற்றல் படைத்தவனு எல்லாராலும் விரும்பப்படுவனே அதாவது முக்கியமாக தேவர்களால் விரும்பப்படுவனு தேவலோகத்திற்கு அதாவது அந்த சொர்க்கத்திற்கு தேவலோகத்திற்கு ஆதாரமாக இருக்கக்கூடிய பிரணவ வஸ்துவன் அதாவது தாரகம்னு முதல் தா சொன்னால் பிரணவ வஸ்துவம் தாரகம்னு சொன்னால் ஆதாரம் அதுதான் தமிழில் இருக்கக்கூடிய ஒரு கஷ்டம் அதனால் அடியன் வந்து அந்த இந்த தமிழெல்லாம் இலக்கிய தமிழில் பேசுகிற அப்படிலாம் பேசலை நடைத்தமிழில் நமக்கு புரியலை தமிழில் சொல்கிறோம் சமஸ்கிருத வார்த்தைகள்லாம் கண்டிப்பாக முன்ன பின்ன வரும் சம்ஸ்கிருதம் இங்கிலீஷு எல்லாம் வரும் எல்லாம் எது லாங்குவேஜ் தெரியுமோ அதெல்லாம் வெளியில் வரும் அது அதுவும் அவர் பேசுகிறார் எங்கள் சுவாமி பேசுகிறார் ஞானஸ்கந்தன் பேசுகிறார் ஞானானந்தம் ஞானஸ்கந்தம் பேசுகிறது இது வந்து வெறும் செல் மாதிரி அதாவது கையில் வச்சுருந்த செல் இன்ஸ்ட்ருமெண்ட் மாதிரி தேவர்களுக்கு பாதுகாப்பாக இருக்கக்கூடிய அந்த ஆரக்கமாக அதுதான் சேனாபதி அடைவதற்கு உண்மை பொருளை அடியேன் அடைவதற்காக அடைவதற்காக தகுதி இருக்கிற மாதிரி உபதேசத்தால் உணர்த்தி அனுகிரகம் ச அந்த ஆச்சரியம் அதனுடைய ஆற்றல் அனுகிரக சக்தி ஆ என்னடா என்ன ஆச்சரியம் அப்படிங்கிறார் அதாவது இந்த மெய்ப்பொருள் சொல்கிறது இசி கொல் டூ சிவஜானம் இசி கொல்ட்டும் பிரம்ம ஜானம் இசி கொல் டு ஆத்ம ஜியானம் இசி கொல் டூ அனுபவம் அவ்வளோதான் இது இவ்வளோ தூரம் பார்த்துட்டா இவ்வளவு எல்லாம் வார்த்தைகளால சொல் சொல்லப்பட்ட வார்த்தை ஜாலம் ஆனால் அதனுடைய விஷயம் அனுபவம் அந்த சமாச்சாரம் உண்டு இந்த வார்த்தைகளால சொல்ல முடியாது மனசுக்கும் எட்டாதது அந்தந்த ஜீவன்தான் அதை அனுபவிக்க முடியும் அந்தந்த ஜீவனுக்கு அந்தந்த ஹயத்துல ஜீவனுக்கு ஹிருதயத்தில் இருக்கக்கூடிய ஜீவனுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த பரமாத்மா வஸ்துவா இருக்கக்கூடிய அந்த ஞானஸ்கந்தன் அவன் வந்து ஞானஸ்கந்தனாக நீங்க வந்து உடம்பில் அடியேன் இருக்கேன்னா அந்தலேருந்து அவனுடைய உருவத்தை தியானம் பண்ணி அந்த ரூபமா இருக்கக்கூடிய அதாவது வடிவுடன் இருக்கக்கூடிய அவன் வந்து நமக்கு உள்ள அருவமாக இருந்து உணர்த்தினால் உண்டால் உள்ளே ஆகாது அப்ப அப்படி உணர்த்திக்கிறான் அதனால் அருஜினும் அருதும் அந்த மெய்ப்பொருளை உணர்வது அந்த பல காலம் அவர் தபஸ் வந்து விட போது ஏற்கனவே வந்து அலைஞ்சு திரிஞ்சின்ற போதும் ஒரு பெரியவர் ஒருத்தர் அவருக்கு முன்னால் சொல்லிருக்கும் அவருடைய வரலாறுல ஒரு உபதேசம் பண்ணார்னு மந்திர உபதேசம் பண்ணிட்டுக்கார் எல்லாம் உபதேசம் பண்ணிட்டுக்கார் அப்போது அவர் தபஸ் பண்ணார் முருகன் தடுத்த ஆண்டுக்குள்ளும் மறுபடியும் தபஸ் பண்ணார் அவர் வந்து சும்மாயிரை சொல்லாருன்னு தபஸ் பண்ணுறார் அந்த தபஸினுடைய பலனால் அருணகிரநாதருக்கு முருகன் வந்து ஞான ஸ்கந்தன் குருவாயிருந்து ஞான பண்டிதனாயிருந்து இதை உணர்த்தியிருக்கிறான் ஹிருதயத்தில் இருந்து என்ன பண்ணியிருக்காங்க அதனால தபஸ் பண்ணியிருக்காரு உரிதா உபதேசம் உணர்த்தி வாங்கிறதுனால முருகா நீ மிக ரொம்ப பெரியவர் மிகச்சிறுவனா அடியனுக்கும் அந்த தத்துவ ஞானம் ஆத்ம ஜானம் பிரம்ம ஜானத்தை அடைவதற்கும் தகுதி இருக்கிறவனாக நீ நினைச்சுண்டு அதாவது நீ வந்து தகுதியினால் செய்து வைத்து எனக்கு உபதேசம் பண்ணீங்க அந்த அவ்வளவு உயர்ந்த உபதேச சக்தி இருக்கு அது என்னடாவது ஆச்சரியம் அப்படியும் ஆச்சரியப்படுறார் அண்ணமாய் விசும்பு பரந்தையன் தேட அங்கனே பெரிய நீ சிறிய என ஆள் விரும்பியன் மனம் புகுந்த எளிமையை என்றும் நான் மறக்கேன் இப்படியும் ஒரு செய்யுள்ள காமிக்கிறேன் உபதேசங்கிறது சமீபம் தேசம் இடம் அதாவது இறைவனுடைய சமீபத்தில் இந்த ஜீவனை அதாவது ஜீவன் இஸ் ஈக்குவல் டு நம்முடைய ஹிருதயத்தில் அந்த உயிர் என்ன இருக்கோ அந்த பரமாத்மாவுடைய பிரதி பிம்ப பிம்பமாக அதை வந்து நம்முடைய மனது புத்தி சித்தம் அகங்காரம் அப்புறம் இப்படிப்பட்ட விஷயங்களோடு கட்டி போட்டு அந்த பிராணனோட கட்டி போட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் இருக்குது அதுதான் வந்து ஜீவனை சொல்லப்படுது அது மனசினுடைய பல காலங்களாக பல ஜென்மங்களில் சேர்த்து வச்சா பாப்ப புண்ணியங்களும் மன வாசனைகளோடு அதாவது வேணும் வேணாங்கிற பிடிக்கும் பிடிக்காது இப்படிப்பட்ட பல விதமான எண்ணங்களோட சேர்த்து இருக்கக்கூடிய விஷயம் அதுதான் ஜீவன் அந்த இது வந்தாவது இது அது வந்து பந்தத்தோடு இருக்குது உபாதின்னு சொல்வார் அந்த உபாதி பந்தம் அதை விட்டு அந்த ஜீவபோதம் போயி சிவபோதமாகும் அந்த சிவபோதம் தான் மெய்ப்பொருளை உணர்த்தியவா அது யாராகும் அருணகிரிநாதருக்கு ஹிருதயத்திலிருந்தே அவர் உபதேசம் பண்ணியிருக்கார் பண்ணிட்டார் நடந்தது எதுவுமே அவருக்கு வந்து அவர் பிரார்த்தனை பண்ணலை யாருக்கு அருணகிரிணாதர் பிரார்த்தனை எதுவுமே பண்ணலை முருகன்ட்டார் தானாக நடந்திருக்கேன் அவராலை உலகத்தை உய்வித்தான் அருணகிரிநாதர் அருணகிரிநாதர் மூலமாக உய்வித்தான் நம்ம கந்த கடவுள் சொந்த கடவுள் அதனால் உணர்த்தியவான்னா உணர்த்திய அருணினாடு அரும அருணகிரி பெருமானுக்கு உமாறுக்கள் குருமூர்த்தமாக எழுந்திருந்து பிரதேசம் பண்ண அந்த அனுகிரக சக்தி அனுகிரக ஒரு கர்மா ஒரு ஒரு வேலையில் இருக்க அதை வந்து அதாவது கிருத்தஜரை நன்றி பாராட்டக்கூடிய உள்ள பல இடத்துல சொன்னது தான் எட்டாவது சுயோல் பதினொன்றாவது சுயோல் பன் பதி பன்னெண்டாவது சுயல் இப்போ சொல்லக்கூடிய இருபது அதனால் விரிதாரணன்னா முதல்நிலை தொழில் பெயர் இது அதுதான் இலக்கணம் பெயர் அதான் வேண்டான்னு விட்டேன் வேண்ட நமக்கே வந்து ஞாபகப்படுத்துறவங்க வேண்ட வேண்டாம் அப்போ விரிந்து பறந்து இருப்பதை காண்பிக்கிறது தாரணங்கிறது இருக்குது விக்ரமனா பராக்கிரமம் உன்னுடைய விக்கிரமம் ஒன்று ஒழியாமல் காண்பிக்கிறார் அப்படின்னு விக்ரமம் மேலான அதை பிரித்து பார்த்து ஒரு ஜஸ்டிஸ் மாதிரி ஜ ஜ்ஜ்மெண்ட் கொடுக்குற மாதிரி நீதிமுறை கொண்டவனேன்னு கொள்ளும் வேல்னால் விருப்பம் கொண்டவன் எல்லாராலும் விரும்பப்படுகிறவன் இமையோர் புரிதாரகன்னா புரினா விருப்பம் தாரகம்னா பிரணவம் தாம முதல் தாரம் தான் பிரணவம் தாரகான்னு சொன்னால் நாலாவது தாரா இருந்தானா தாங்கக்கூடியவன் அர்த்தம் தமிழில் இது ஒரு பெரிய ஒரு குறை தான் அது சந்தேகம் இல்ல உண்மை சொல்லணும் புரிஞ்சுக்கணும் அப்போ புகழ் புரிந்தார் மட்டுன்னா தெரிஞ்சுக்கணும் தேவர்கள் விரும்பக்கூடிய பிரணவஸ்வரூபியாருக்கான் அந்த முருகன் பிரணவம் தாரகம் எல்லாம் சொல்லப்படும் ஓங்காரத்துள் ஒளிக்குள் உளி முருகன் உருவம் கண்டு தூங்கார் அலங்காரத்தில் தாரகத்துருவமாம் தலைமை ஏரியம் ஏரகத்து அருமுகன் இந்த ஏரகம் தான் பழனி அவருக்கு கண்டபுரணத்தை சொல் தாரகம்ங்கிறதையும் தாண்டுவதற்கு சம்சார தாண்டுவதற்கு உபயோகப்படக்கூடிய பிறவி பெருங்கடல் அது தாண்ட செய்வதனால பிரணவங்களின் தாரகம் சொல்லப்படுது கர்ப்ப கர்ப்ப ஜென்ம ஜரா மரண சம்சார மகத்து பயாத்தி தஸ்மா தாரகம் இது இப்படி ஒரு ரெண்டு வாக்கியம் கர்ப்ப ஜென்ம ஜரா மரண சம்சார மகத்து பயாத்து தஸ்மா தாரகம் காசியில் மரணம் அடையவர்களுக்குன்னா காதில் வந்து விஸ்வநாதர் உபதேசம் பண்ணார் அந்த தாரகம் இந்த பிரணவம் ராமான் சொல்கிறார் அது வேறு இடத்துல இங்கு தாரகம் இதுதான் வந்து பெரியவர்கள் காண்பிக்கக்கூடியது காசி தன்னிடையிறந்தவர்க்கு எம்பிரான் கழரும் ஆசில் தாரக பிரமமாம் தாரக பிரம்மமாம் தாரக பிரம்மமாம் பொருள் ஆய்ந்தான் கந்த புரண கந்தபுராணத்தில் வரக்கூடியது நாகம் அது வந்து சொர்க்கம் நாகபுரந்தரன் எம்மை நாகமேல் இருந்து மா இருத்து மாற்றால் அப்படி கவர் தேவநாகரம் தேவநகரம் நாகபுரத்தை தரிக்கக்கூடிய அதனால் நாகபுரந்தரன்னு அந்த தேவ சேனாபதியாக இருக்கக்கூடிய முருகப்பெருமானை கூப்பிட்டு சொல்லக்கூடிய அளவு இது என்னன்னா ஒங்கார ரூபமாக இருக்கக்கூடிய ஏ ஞான பண்டிதனே அரிய பெரிய மிகவும் கிடைத்தவுக்கும் மிக மிக மிக கடினமான ஆனா சத்தியமான பிரம்ம ஞானத்தை சிவஞானத்தை மெய்ப்பொருளை அடிய எனக்கு நான் எனக்கு தகுதி இருக்கு மாதிரி உபதேசித்தேன் அந்த உன்னுடைய அனுகிரகம் இருக்கே அருள் இருக்கே அது மகா ஆச்சரியமானதுப்பா அப்படிங்கிறது இந்த ஒரு பாசுரத்தினுடைய அர்த்தம் மேல கூட சொல்லணும் அடுத்த பாசத்தில் பாலம் நான் ஸ்கந்தார்ப்பண வஸ்துவேல் முருன் கரோரா